வணக்கம் பிப்ரவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ரிசர்வ் வங்கி நியமித்துள்ள யூகே சின்ஹா குழு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களோடு தொடர்புடையது இரண்டு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஐந்து கோடி மக்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்ட பிரதமரின் உஜ்வாலா திட்டம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மூன்று ராஷ்டிரிய யுவ சசக்திகரன் காரியக்கிரம் திட்டத்தின் கீழ் எட்டு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன நான்கு எண்ணெய் எரிவாயு மற்றும் எரிசக்தி சிறப்பு மையம் எனும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஆயில் கேஸ் அண்ட் எனர்ஜி அமைப்பதற்காக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஐஐடி மும்பை கல்வி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. டிசம்பர் இருபத்தி 2018 ரெண்டாயிரத்தி அன்று உஸ்மான் புயல் தாக்கிய நாடு எது 2. தேசிய சர்க்கரை நிர்வனம் எனும் நேஷனல் சுகர் இன்ஸ்டிடியூட் எங்கு அமைந்துள்ளது 3. தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் எனும் நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டியின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் 4. ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி பதினான்கு மற்றும் 15 ஆகிய தினங்களில் இண்டஸ் உணவு கூடுகை ரெண்டாயிரத்தி நடைபெற்ற இடம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி